ओ प्रपन्न पारिजाताय तोत्रेत्रैक मुद्रा कृष्णा गीतामतुहे नम दंट्राकला चे मुखा दृष्ट का काला नल सभा दिशो न जानेन न लभे च शर्म प्रसीद देवेश जगन्निवास। பகவான் ஸ்ரீகிருஷ்ணனுடைய விஸ்வரூபத்தை தரிசனம் செய்து கொண்டு அர்ஜுனன் தன்னுடைய அனுபவத்தை சொற்களால் சொல்லுவதாக வேதவியாசர் இங்கே நமக்கு அருளியிருக்கிறார் அர்ஜுனன் சொல்கிறான் தே முகானி தம்ஷ்டா கராலானி உன்னுடைய முகங்களெல்லாம் எல்லா முகங்களிலும் கோரப்பற்கள் எல்லாம் இருக்கின்றன காலானல சிபானி பிரளயகால அக்னி போல அது எரிந்து கொண்டு இருக்கிறது என்று தமிழிலே சொல்லுவது உண்டு பிரளயாக்னி அந்த கால அனல அனலம்னா நெருப்பு காலம்னா பிரளய காலம் சன்னிபாணின்னா அந்த தீ பிழம்புகள் எல்லாம் கக்கிக் கொண்டு வருகின்றன திருஷ்டுவைவ அதை பார்ப்பதால் திசோனஜானே திசைகள் எல்லாம் தெரியவில்லை பகவானே திசான திசைகள் ந ஜானே நான் அறியவில்லை திசைகளை நான் அறியவில்லை எந்த திசையும் தெரியலன்னு அர்த்தம் நான் லபேச்சர்ம சொன்ன அமைதி சந்தோஷம் ந லபே அப்படின்னா அது அடையவில்லை எனக்கு மனசுல சுகமில்லை அப்படிங்கிறான் சுகமில்லைன்னு அர்த்தம் துக்கமா இருக்கு பயமா இருக்குங்கிற அர்த்தம்தான் பிரசீத தேவேஷ ஜெகன்னிவாச இதெல்லாம் பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுறது உலகம் அனைத்திற்கும் சிறந்த இருப்பிடமாக விளங்குகின்றவனே தேவர்களின் தலைவனே தேவேஷ பிரசீத பிரசீதன்னா எனக்கு அருள் புரிவாயாக அமைதியை அருள்வாயாக பிரசன்னோபவ நீ வந்து இந்த கோர ரூபத்தை விட்டு அமைதியான வடிவத்தை எனக்கு காட்டு அப்படிங்கிற அர்த்தம் துவனிக்கும்படி பிரசீத பகவானே நீ பிரசன்னாக இருந்து எங்கள் அனைவருக்கும் மன அமைதியை கொடுப்பாயாக வாழ்க்கையில் இதெல்லாம் தவிர்க்க முடியாது ஏற்கனவே நான் இதை சொல்லியிருக்கேன் இதெல்லாம் காம்ப்ளிமெண்டரி ஒன்றை ஒன்று நிறைவு செய்கிறது ஆக ஒரு இடத்துல மாபெரும் சிறப்பான படைப்பு பார்க்கிறோம் மற்றொரிடத்துல படைப்புகளெல்லாம் அழிக்கப்படுவதையும் இயற்கையால் அழிக்கப்படுவதையும் செயற்கையால் அழிக்கப்படுவதையும் நாம் பார்க்கிறோம் சுனாமி போன்றவைகளெல்லாம் இயற்கையாக ஊர்களை மக்களை பொருள்களை எல்லாம் அழிக்கின்றது செயற்கையாக மக்களும் இந்த குண்டு போடுகிறார்களே பெரிய பெரிய சிலைகளை எல்லாம் குண்டு வைத்து தகர்க்கிறார்கள் மக்களையெல்லாம் குண்டு வைத்து கொள்ளுகிறார்கள் எல்லாம் விமானங்கள் வாயிலாக தகர்க்கிறார்கள் எல்லாம் பகவானுடைய விஸ்வரூபம்தான் அது தனி மனிதன் அல்லது ஒரு குழுவினர் செய்கிறார்கள் என்று சொன்னாலும் இறைவனுடைய படைப்பிலே இது ஒரு பெரும் மாபெரும் லீலை அது நாம் எடுத்து கொள்கிற போது விஸ்வரூப தரிசனம் எப்படி இந்த பிரபஞ்சத்தினுடைய சிறப்பான இன்பமான அம்சங்களை ஏற்றுக்கொள்கிறோமோ அப்படியே இந்த பிரபஞ்சத்தினுடைய துன்பம் தரக்கூடிய அம்சங்களையும் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை பெற வேண்டும் அதற்குத்தான் இந்த விஸ்வரூப தரிசன பாடம் நடந்து கொண்டிருக்கிறது காலை வேளையில் இதை கேட்பதற்கு கடினம் என்று நினைக்காதீர்கள் இதையெல்லாம் சிந்திப்பதன் மூலம் நம்முடைய உள்ளம் எதையும் தாங்கக்கூடிய சக்தி படைத்ததாகும் சமூகத்துக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் அதிகமாகும் விருப்பு வெறுப்புகளால் யாதொரு பயனும் இல்லை என்பதையும் புரிந்து இயற்கையை நாம் பாதுகாக்கவில்லை என்றால் இயற்கை நம் அனைவரையும் அழித்துவிடும் என்பதையும் புரிந்து இந்த உண்மையெல்லாம் புரிந்து விஸ்வரூப தரிசனத்தை செய்து பரந்த நோக்கமுடையவர்களாக समूहत सरंद नन्म इतप नाम विश्व रूप स्वरूपिया भगवान श्रीकृष्ण अनुग्रह अर दमस््रा कराल चे मुखा दृष्टव का सन्नी दिशो न जाने न ले चर्म प्रसीदेशगन्नीवास